அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து இசைமானுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு எனது செயல் உலக வரலாற்றிலேயே மிக அதிகமாக செல்வத்தை சேர்த்தவர் ஜான் டி ராக்பல்லர் நியூயார்க் நகரில் ரிச்போர்ட் என்ற இடத்தில் சிறு பண்ணையாளரின் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் டி ராக் பல்லர் பிறந்தார் இளம் வயதிலேயே தன் மேற்கொண்ட தொழிலை இனிமையாக செய்து முடிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார் ராக்பல்லரின் பெற்றோர்கள் ஏழ்மை நிலைமையில் இருந்தபடியால் தன்னுடைய படிப்புக்கு தானே செலவு செய்யும் நிலை ஏற்பட்டது பள்ளி படிப்பை முடித்த ராக்பல்லர் வியாபாரம் குறித்து தெரிந்து கொள்ள சில மாதங்கள் வணிகத்துறை ஒப்பில் சேர்ந்தார் ராக்பல்லர் வேலை கம்பெனியில் எல்லா துறைகளிலும் அனுபவம் பெற்றிருந்தார் அவரது திறமையை பாராட்டி கம்பெனி முதலாளி பல்வேறு பொறுப்புகளை அவருக்கு கொடுத்தார் வியாபாரத்தில் மிகுந்த அனுபவம் பெற்ற ராக்பல்லர் நண்பர் ஒருவருடன் சேர்ந்து கூட்டாக வியாபாரம் செய்ய தொடங்கினார் அவருடைய கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி என்ற பெயரில் இயங்கியது இக்கம்பெனி உலகமெங்கும் பரவியது ராக்பல்லர் தனது செல்வத்தை பிறருக்கு வாரி வழங்கினார் தன் ஈட்டிய பொருளை மனித குலத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் செலவிட்டார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வரை நன்கொடையாக வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தொகையை கொண்டு பல கல்லூரிகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஏழை குழந்தைகளின் படிப்பிற்கும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கும் பல தர்ம காரியங்களுக்கும் அவரது நன்கொடை பயன்படுகிறது உலக மக்கள் காலராவினால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ராக்பல்லர் நிதி என்கிற ஒரு சிறந்த சேவை அமைப்பை அவர் ஏற்படுத்தினார் பணத்தை என் அடிமையாகத்தான் நினைத்திருந்தேனே தவிர பணத்திற்கு நான் என்றுமே அடிமையாக இருந்ததில்லை என கூறுவார் ராக்பல்லர் சிகரெட் சீட்டாட்டம் மது போன்ற எந்த பழக்கமும் அவருக்கு கிடையாது உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி வள்ளல் தன்மை போன்றவை ராக்பல்லருடைய வாழ்விற்கு உயர்வளித்தது நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என நினைத்த ராக்பல்லர் தொண்ணூத்தி ஏழு வருடங்கள் உயிர் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நாமும் நம் வாழ்வில் நமது செயல்களை திறம்பட பயனுள்ள வகையில் உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி வள்ளல் தன்மை போன்றவற்றை நமது வாழ்வில் வெளிப்படுத்துவோம் நன்றி